அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல நற்செயல்களால் ஏற்படும் இன்பம்தான் உண்மையான நிலையான இன்பம் ஆகும் பொருளால் வருவதே இன்பம் இன்பத்தால் வருவதே இன்பம் இன்பத்தால் சொன்ன இன்பம் தரும் பொருள்களால் இன்பம்னு சொல்லல அது வீடு பெண் வாகனம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கிற கருவிக்குத்தான் இன்பம்னு சாதாரண வழக்கத்தில் சொல்றோம் சுக சாதனத்தை சுகம்னு சொல்றது சில சமயம் சொல்றது உண்டு பேசிக் நீட்ஸ் எல்லாம் பொருள் என்றும் அப்புறம் இன்பம் அனுபவிக்கிறதுக்கான தேவைகளை எல்லாம் இன்பம் என்றும் சொல்ற வழக்கம் ஏன்னா இந்த அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாலு சொல்லுக்கும் தெளிவான பொருள் வேணும் அறம் என்றால் அறச் செயல்கள் திரும்ப திரும்ப அதை பார்த்துருக்கோம் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் பெரியோர்கள் சொன்னபடி எண்ணங்களை நன்றாக செம்மையாக வைத்துக் கொள்வது பேச்சை சொற்களை சரியாக பயன்படுத்துவது உடல் உறுப்புகளை நன்கு பயன்படுத்தி பொருள்களை பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்வது அதைத்தான் அறம்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி பொருள்னு சொன்னால் நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கான வீடு உணவு இதெல்லாம் பொருள்னு சொல்லுவோம் அப்புறம் புல இன்பத்துக்காக வேண்டி மனைவி குழந்தைகள் அதை தவிர பல விதமான அறுசுவை உணவு நாக்குக்கு காதுக்கு பாடல்கள் இதெல்லாம் இன்பங்கிற சொல்லில் வரும் அப்புறம் அறமுங்கிறதான் இப்போ பார்த்துட்டோம் வீடுங்கிறது இறைவனை வழிபட்டு இறைவனை தியானம் செய்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை தெரிஞ்சுக்கிறது அதுதான் வீடு எனவே வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத நம்ம அடிக்கடி சிந்திச்சு பார்த்து கொண்டே அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே அப்படின்னு நன்னூல் சொல்வதையும் நாம மறக்க கூடாது எந்த நூலா இருந்தாலும் இந்த நாலு குறிக்கோள்களை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆக அறத்தால் வருவதே இன்பம்னு சொன்னார் தர்மமான பொருளால் வரும் இன்பம் தர்மமான இன்பத்தால் வரும் இன்பம்னும் இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் அறமே இன்பம் எத்தனை பெரிய வீடு இருந்தாலும் எத்தனை இடிபுடி ஆட்கள் இருந்தாலும் புண்ணியம் இல்லைன்னா மனசில் சாந்தி அமைதி இருக்காது புண்ணியம் மாத்திரம் இருந்துட்டால் பொருளே இல்லாமல் உறவுகளே இல்லாமல் கூட நாம் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் இந்த மாயா சக்தி இந்த மாயானது பொருளில் தான் இன்பம் இருக்கிற மாதிரி நம்மளை எண்ண வச்சு நம்மை கஷ்டப்படுத்துகிறது மனிதன் அந்த பற்றிலிருந்து பெரும்பாலான மக்களால் மீள முடியறதில்லை அந்த காலத்திலேயே இதை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டு இப்போ யாரும் சொன்னால் அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறதுனால யாரும் சொல்கிறதும் இல்லை இதை பற்றி இந்த மாயை என்ன பண்ணுகிறது பொருள் இன்ப நம்மளை ஈடுபடுத்தி அதில் சுகம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி ஒரு பிரமையை உண்டு பண்ணி நமக்கு மெய்யறிவே ஞானமே ஏற்பட முடியாமல் தெளிந்த வாழ்க்கையை பற்றிய பகுத்தறிவே ஏற்பட முடியாமல் செய்து விடுகிறது அதனால தான் வாழ்க்கையை பற்றின மகான்கள் எத்தனை தடவை யாருக்கு எடுத்து சொன்னாலும் நமக்கு நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை நமக்கு அவ்வளவு மோகம் இருக்குது இந்த மோகத்திலேருந்து விடுபடணும் மோகம்னா என்ன எது சுகம் தராதோ அது சுகம் தரும்னு அதுக்கு பின்னாலேயே போய் துக்கத்தை விலை கொடுத்து வாங்கிறது அதுக்கு பேர் தான் மோகம்னு பேர் சுகம் அல்லாதத முழுமை இல்லாததை நிறைவை தராதை நிறைவுன்னு நினச்சி அதுக்காகவே உழைக்கிறது டைம் எனர்ஜி இதெல்லாம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மோகம்னு பேர் ஆகவே நாம் என்ன பண்ணணும் பொருளும் இன்பமும் வாழ்க்கைக்கு தேவைதான் அந்த பொருளும் இன்பமும் அறத்துக்கு பயன்பட வேண்டும் எனவே பரிமேலழகர் சொன்னபடி ஒரு மாணவன் அறத்தை பாதுகாப்பதற்காகவே குடும்ப வாழ்க்கைக்கு சென்று அறத்தின் மூலம் பொருளை பெற்று அறத்தின் மூலம் இன்பத்தை அனுபவித்து அறந்தான் உயர்ந்தது என்று உணர்ந்து அதன் மூலம் இன்பத்தை உணர்வான் ஆக பெரியோர்கள் அதை புகழ்கிறார்கள் பெரியோர்கள் புகழ்கின்ற அறத்தைச் செய்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு மனமாற வேண்டுவோம் திருவள்ளூருடைய பேரருளால் திருக்குறளை இடைவிடாது கற்பதன் மூலம் நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம்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 தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்